திருமுகம் பதினொன்று தற்காலத்தில் சிதம்பரம் இருபது மூன்று ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்று சிவமயம் அன்பு அறிவு ஒழுக்கத்தால் சிறந்து நமது கண்கள் போன்று விளங்கிய சிரஞ்சீவி இரத்தினம் முதலியார்க்கு சிவானுகிரகத்தால் தீர்க்காயுளும் சகல சம்பத்தும் சிவஜானமும் மேன்மேல் உண்டாவனவாக இங்கு நாயக்கரவர்களும் யானும் க்ஷேமம் அங்கு தமது சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி கேட்க விரும்புகின்றேன் தாம் மாசி மாதம் இருபத்தி வரைந்து விடுத்த கடிதம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி காணப்பட்டது அக்கடிதத்தில் குறித்த வண்ணம் சிதம்பரத்தில் வசிப்பது சம்மதமானாலும் இது விஷயத்தில் வசிப்பது சம்மதமின்று ஏனெனில் சிதம்பரத்தில் பச்சையப்ப முதலியார் ஸ்கூல் கிரமமல்லாததாக தற்காலத்தில் காணப்படுகிறது அன்றியும் அவ்வலுவல் இராஜாங்க சம்பந்த அலுவலாக இருந்தால் நன்றாக இருக்கும் அவ்வாறின்றி ஒருமையில்லாத சில இந்துக்கள் சம்பந்தமானதாக சிதம்பரம் தற்காலத்தில் நமது உயிர் துணைவராகிய நடராஜ பெருமானை பற்றி நாம் போவதற்கும் இரண்டொரு தினம் இருப்பதற்கும் தக்கதே வேறொரு வகையாலும் தக்கதாக தோன்றவில்லை ஆயின் அது களிகால வண்ணம் ஆகலின் இதனடியில் எழுதும் சில வரிகளில் குறித்த வண்ணத்தை முழுதும் நம்பவேண்டும் வேண்டும் அதாவது நான் இந்த மாதக் கடையிலாவது சித்திரை மாத முதலிடக் கடையிலாவது அவ்விடம் வருவேன் வந்த என் கருத்தை வெளிப்படுத்துகிறேன் எந்தவிதத்தாலும் தாம் என் சமீபத்தில் இருக்க வேண்டுமென்றே இரவும் பகலும் எம்பெருமானை பிரார்த்திக்கின்றேன் என் பிரார்த்தனை பிரகாரம் இன்னும் சில காலத்துள் கூட்டுவிப்பார் இதற்கு சந்தேகம் இராது ஆதலின் அங்கு நான் வருமளவும் சகித்திருக்க வேண்டும் சிவபஞ்சாக்கரத்தை சதா கருத்தில் வைத்து கொண்டே காரியங்களை நடத்த வேண்டும் எவ்வகையிலும் என் தேகம் இருந்தால் சமீபத்தில் இருக்கும்படி சிவானுகிரகத்தால் செய்துகொள்ளுவேன் தாம் இதுகுறித்து சலனப்படவேண்டாம் தேகம் முதலான கருவிகளை பக்குவமாக பாராட்டிக் கொண்டு வர வேண்டும் மேற்குறித்தபடி வருகிறேன் விண்ணப்பக் கழிவெண்பா நெஞ்சறிவுறுத்தல் இவைகளை அங்கிருந்து இங்கு வந்திருந்து பிரயாணப்பட்டு அங்கு வருகின்ற பெரிய தமக்கையார் வசத்தில் சுமார் ஒரு மாதமாயிற்று கொடுத்தனுப்பினேன் அவள் மத்தியில் கருங்கலவால் கையில் மெய்யில் உள்ளவைகளையெல்லாம் இழந்துவிட்டதாக கேள்விப்பட்டேன் அவள் இன்னும் மத்தியில் பந்துக்களிடமாக இருக்கின்றார்கள் போல காணுகின்றது ஆகலின் அவர்கள் அவ்விடம் வந்தவுடன் மேற்படி புத்தகங்களைச் சேர்ப்பிப்பதும் அல்லாததும் உடனே அவசியம் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் மற்ற சங்கதிகளெல்லாம் நான் அவ்விடம் வந்த பின்பு பேசிக்கொள்ளலாம் சிரஞ்சீவி சிரஞ்சீவி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் பங்குனி ஆறு இஃது சென்னப்பட்டணம் பெத்துநாயக்கன்பேட்டை ஏழு கிணற்றுக்கு கீழண்டை வீராசாமி பிள்ளை வீதியில் சுப்பராய பிள்ளை அவர்கள் வீட்டுக்கு வீட்டில் ஸ்ரீ இரத்தன முதலியார் அவர்களுக்கு ஜரூர் ஜரூர்